வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்று கேட்கப்பட்ட நச்சினையின் பொது அறிவு குவியலுக்கான விடைகள் ஒன்று ஜி சிபிஓ முழுமையாக விலகுவதாக அறிவித்த நாடு ஈரான் இரண்டு யோகா அறிவியல் மாநாடு பெங்களூரில் நடைபெறுகிறது மூன்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் நாற்பத்தி புத்தக கண்காட்சி சென்னையில் நடைபெற உள்ளது இன்றைய நச்சினையின் பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று டெல்லியில் சைக்கிள் பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் இரண்டு இந்தியாவில் எந்த நாட்டு அதிகாரிகளுக்கு ஊழலை தடுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது மூன்று ஜூவன் குவாய்டோ நாட்டு நாடாளுமன்றத்தின் அவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நன்றி மீண்டும் சந்திப்போம் நேயர்களே